மலி குண்ட தூர் செழ laa akarna naa naa naa din naa naa naa ke naa vo taa பழைய நூர் ஒரு ஊர் அந்த ஊர்ல வேளாளர்கள் மிகுதி திருத்தொண்ட தொகையில அறுபத்தி மூணு நாயன்மாரில் பதினோரு வேளாளர்கள் பதினோரு பிராமணர்கள் பாக்கி எல்லாம் குறைச்சல் ஆமா அந்த வேளாளர்கள் பொய்யே சொல்ல தெரியாதவர்கள் சத்தியமே வடிவானவர்கள் ஒரு நாள் ஒரு பொம் நாட்டி அங்கிருந்து வந்து ஒரு ஆம்பளை காட்டி இவன் தான் என்னுடைய புருஷன் நான் கூப்பிட்டா வரமாட்டேங்கிறான் நீங்க வர சொல்லுங்கன்னு கேட்ட அவன் சொன்னா இது பெண்ணே அல்ல இது பிசாசு இது பிசாசு என்ன கூப்பிடுது நான் எப்படி போவேன் நான் போக மாட்டேன் அந்த பொம்மை அடிச்சா இல்ல இல்ல நான் பிசாசே அல்ல நான் பொண்ணுதான் என்னோட வாழ்க்கை நடத்தாம என்னை விட்டுட்டு இவன் வந்துட்டான் அப்படின்னு அதை சொல்லும் என்ன சொல்றது இவனை கேட்டா எப்படி சொல்றான் அவளை கேட்டா எப்படி சொல்ற அப்ப என்ன சொன்னாங்க நாப்பது குடும்பம் இருந்தது அந்த ஊர்ல வேளாளர் குடும்பம் வந்துட்டியப்பா நாங்க ஒரு வீடு காட்டுறோம் அந்த வீட்டுல அந்த பொண்ணோட நீ இருக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து வந்தா நாங்க நாப்பது பேரும் கீழே விழுந்து உயிரை விட்டுடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப தீர்ப்பு சொல்றான் கோர்ட்டு ஜட்ஜு இந்த தீர்ப்பு தப்பா இருந்தா நான் தீயில விழுந்துடுறேன்னா சொல்றான் இல்லையே சரின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணோட போய் இருந்தான் ராத்திரியோட ராத்திரியா இவன் அதை அடிச்சு கொண்டு அந்த பேய் போயிடுது வந்த வேலை முடிஞ்சது போயிடுது ஆ ஆமா மறுநாள் காலையில போய் பார்த்தாக்கா செத்து கிடக்கிறான் அந்த பிசாசு ஓடி போச்சு தீர்ப்பு சொன்னாங்க தீர்ப்ப கேட்டுக்கிட்ட செத்து போயிட்டான் ஆமா அதனால என்ன பண்ணாங்க நாம தீயில விழுந்து செத்து போறவன் சொல்லி நாற்பது பேரும் சொன்னமா உடனே நாற்பது குழி வெட்டா தீய வளர்த்து அதுல நாப்பது பேரும் இழங்கடான் அந்த வேளாளர்கள் இதற்கிட தேவாரம் இதைய சொல்லப்படுகிறது வேளாளர்கள் அப்படி வாக்கு வாக்கு கொடுத்தா கொடுத்ததுதான் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்புகர்ந்து சொறாங்க அஞ்சும் பழையனூர் ஆலங்காட்டியம் அடிகளை அப்படிங்கிறார் அப்ப ஆலங்காட்டுக்கு கூட அவ்வளவு பெருமே இல்லை இந்த பழைய தான் அவ்வளவு பெருமை சத்தியம் தர்மர் சொன்னார் என்றும் வெல்லுமே சத்தியம் என்றும் வெல்லுமே சத்தியம் என்றும் வெல்லுமே அப்படின்னு இல்லையா ஆமா இப்போ திட்டும் போது துரியோதன சொல்ற திட்டுறாங்க தர்ம சொல்லி திட்டுறாங்க இல்லையா பண்ணாத ட டூலியம் பண்ணாம் பஞ்சபாண்டவர்களுக்கு மகாபாரத கதை தானே அப்படி இதவாரத்துல நல்ல நிறைய சொல்றது காந்தோ கமல் மரு करता तदना न न न मैलवीर चढ़ையர் மோலும் विरुம்பூவார் கே எளியர் மோலும்</ul>உள் உள்ளே ஊழி நின்று அங்கு உகப்பvertx அன்பர் மோலும் ரிதி arithmetic வரவோலும் அள்ளலம் படலைமேய அலங்கட்டிadigala re la aa வரை வரலாறு சொல்லல இல்லையா இருக்கிற மைக்கு வற்ப இது சரியா இருக்கு இந்த மைக்கு வற்ப Letta Purga. Ta-da-na-na-na-na. la la la atta la la la aa la aa la ee la annum pagalumai nindardhame andhiyum tandhiyum aanardhame sollum porul ellam aanardhame கோத்திரமும்ாத்திரமும் ஆனா தானே பல்வரை கும்பாய் எல்லாம் ஆனார் தாமே பழநிபதியா உடையார்தானே செல்லும் நெறிகாட்ட வல்லார்தானே திருவாலங்காடு உரையும் செல்வர்தாமே ஆய்டு நல்ல அஞ்சு சபையில திருவாரங்காடு ஒண்ணு இல்லையா ஆண்டவன் ஆடுகிறான்னு சொன்ன சிதம்பரத்தை தான் சொல்றாங்க திருவாரங்காட சொல்றது இல்ல இல்லையா ஆமா நல்ல அபூர்வமான மூர்த்தி இல்லையா ஆமா சிதம்பரத்தில் வலது கால தூக்கி ஆடுது கால் மாறி ஆடிய அங்க இடது கால தூக்கி ஆடுது சிதம்பரத்தில் இங்க மேல தூக்கிட்டாடு அபூர்வான மூர்த்தி பூஜையில் இருக்கு எனக்கு தினந்தோறும் இந்த சாமியை நான் பூசணப்படுறேன் அப்படி அபூர்வமான திருப்பதியும் மூணு பேரும் பாடியிருக்காங்க ஊருக்கு முதல்ல அப்போ சமந்தர் பாடி காட்டின ரெண்டாவது அப்பர் பாடி ஒரு அபிஷம் பண்றாங்க பெரிய அபிஷேகம் நல்லாவே இருக்கு ஆனா அபிஷேகம் பண்ற பொருள் ஒன்னு கூட ஜனங்களுக்கு ஒரு விட்டு கொடுக்க மாட்டான் ஆமா நான் போய் அஞ்சு மணி நேரம் இந்த பஞ்சாமதத்தில் ஒரு விட்டு கொடுத்தானா இல்ல அப்படி இல்ல அபிஷேயம் பாலுறாங்க சேம்பரத்துல கனகாபிஷேகமே பண்ணி வச்சாங்க சாமி ஆயிரத்தி எட்டு காசு அஞ்சரை கிலோ சுங்கம் காசு காசா செய்து சாமியாவிட்டு முன்னாங்க முத்தா முத்தி தரவல்ல புண்ணியம் பண்ணினா சிவலோகத்தில் இருக்கலாம் ஒருவேளை அடுத்த பிறவி இருந்தா நல்ல பிறவியா கிடைக்கணும் இல்லையா தோத்துக்கும் தண்ணிக்கும் திண்டாடாம பொய் புரட்டு கொலை களவு எவ்வளவும் பண்ணினால் அடுத்த பிறவி என்ன கிடைக்குமோ இருந்ததுன்னா சில வேளையில இந்த பிறவிலயே கொடுத்துருவோம் இல்லையா பாவ மன்ற நின பார்க்கிறானா சொல்ற அப்பர் சுவாமி தாளடைந்தேன் தன் அடியில் புகழூர் அண்ணல் செய்வன கேள்மின்களோ என்னை பிறப்பருத்து இனிமேல் எனக்கு பிறப்பை கொடுக்க மாட்டான் என் வினை கட்டறு ஏ நரகத்தில் என்னை கிடக்கலோட்டான் சிவலோகத்தை இருத்திடுமே அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற மனிதன்கள் எண்ணி பார்க்காம பாவம் பண்றான் என்ன மாதிரி அனுபவிக்கிறது இல்லையா அதத்தான் இந்த சித்தர் பாடல்கள் ஒண்ணு பாவம் செய்யாத மனமே நாளை கோபம் செய்தே அவன் கொண்ட நினச்சு பாக்குறானா மனிதன் சொல்ற முத்தா முத்தி தரவல்ல அப்படிங்கிறார் முத்தி கிடைக்குமா மோட்ட சாம்ராஜ்யம் நமக்கு கிடைக்குமா முத்தி தரவல்ல அவன் தரத்துக்கு தயாரா இருக்கான் இவன் அதுக்கு வேண்டியதானே இல்லையா ஆகழ்வன் முலையாள் உமை பங்கா திரங்காத்தும்த்த பத்தர் பலர் பரமா பழைய நூர்மேத்த பழையனூர் கொண்டாடத்துக்கு அவ்வளவு பிரதானியம் கொடுக்கிறாங்க தர்ம சொன்னார் சத்தியம் என்றும் வெல்லுமே சத்தியம் என்றும் வெல்லுமே சத்தியம் என்றும் வெல்லுமே அப்படின்னாராம் துரியோதனை இல்லாத பாடுபடுத்துதான் சத்தியம் வெல்லுமே சத்தியம் வெல்லுமே சொன்னார் ஆஹ் ஒரு பொய் சொல்ல மாட்டேன் சந்திரன் அந்த நாடகத்தை பார்த்தார் மகாத்மா காந்தி அன்னையில இருந்து பொய் சொல்றது இல்லன்னு விட்டுட்டார் ஒரு நாடகத்தை பார்த்து விட்டு இல்லையா நீ இல்லாத பாபம் பண்றாங்களே எங்க போய் அனுபவிக்க போறான் பழைய லங்கார கடியேன்தலங்க kari பல தீர்க்கும் சொன்ன திருவாலங்காட்டுக்கு மூணு பேரும் பாடி இருக்காங்க திருஞாம் சம்பந்த திருநாவுக்கரசர் சுந்தர பாணிக்கவாச பாடல நாலு பேரும் பாடின ஊர் பக்கத்தில் திருக்கழுக்குன்றம் திருக்கழுக்குன்றதுக்கு நாலு பேரும் பாடியிருக்காங்க நாலு பேர் பாடின ஊர் கிடைக்கிறது கஷ்டம் திருவாரூர் நாலு பேரும் பாடியிருக்காங்க சிதம்பரம் நாலு பேர் பாடியிருக்காங்க திருவண்ணாமலை ரெண்டு பேரும் தான் பாடியிருக்காங்க ரெண்டு பேரும் பாடினா தான் குறைச்சல்னு நீங்கள் எண்ணி விடாதீங்க நாலு பேரும் பாடியிருந்தால் மிகவும் நன்மை அல்லவா ஆடி திருவாலங்காட்டுக்கு மூணு பேரும் பாடியிருக்காங்க அம்மையார் பாடியிருக்காங்க இல்லையா ஆமா கிடைத்த பாடல்கள் அம்மையார் பாடும் அப்படி திறப்புடையது அந்த திருவாலங்காடு காரைக்கால செட்டியார் குடும்பம் பெரிய புராணத்தில் அரியார்கள் என்ன ஜாதி எந்த ஊர் எந்த தெருவு என்ன தொழில் என்ன தொண்டு இதெல்லாம் விளக்கி சொல்றாரு அப்படி ஒரு நூல் கிடையாது அதனாலதான் நமது பெரியவர்கள் அதை படிச்சு பார்த்து விட்டு அதுக்கு பெரிய புராணம் பெயர் வச்சாங்க அபூர்வமான படிக்க படிக்க தவிட்டாத ஒரு நூல் இந்த காரைக்காலமையாரை பத்தி சொல்லும்போது செட்டியார் குடும்பம் செட்டியார் குடும்பத்துக்கு என்ன தொழில் வட்டி கடை இதுதான் இல்லையா வேளாளர்களுக்கு வேளாண்மை செய்யறது தான் தொழில் பயிர் பண்றது தான் தொழில் அவங்களுக்கு சம்பந்தர் சொல்லுவார் வேளாளர் என்பவர்கள் வள்ளன்மையால் மிக்கிருக்கும் தாளடர் ஆக்கூரில் தான் தோன்றி மாடமே ஒரே ஒரு பொண்ணு புனிதவதியார்னு பேர் வச்சார் ஒரே ஒரு பொண்ணுதான் ஒரே ஒரு ஒரே ஒரு பொண்ணு தான் செல்லம் குசேலருக்கு இருபத்தேழு குழந்தைகள் இருபத்தேழையும் செல்லம்மா தான் வளர்த்தார் ஒரு நாள் கேட்டார சுசீலைய குசேலர் தரமையே கஞ்சிக்கே தகராறு ஆமா கஞ்சி குடிக்கிறதுக்கு சோதிங்கிறது இருக்கட்டும் ஒரு நாள் கேட்டாரா சுசீலை என்னாலதானே உனக்கு இந்த இருபத்தேழு குழந்தைகள் என்னுடைய சிற்றின்பத்தை கொஞ்சம் குறைச்சுக்கிட்டு இருந்தேன்னா ஒரு குழந்தை உனக்கு குறைஞ்சிருக்கும் அல்லவா இந்த குழந்தைகள் என்ன பண்றது ஒரு ரூம்ல விட்டு கதவை சாத்தி போடுறது மண்ணில் குழி குழியா தோண்டி இருப்பாங்க களி அதுல கஞ்சியை காத்தி ஊற்றி விட்டு கொதிக்க அந்த கஞ்சி இந்த இருபத்தேழியும் திறந்து விட்டுறது திறந்து விட்டு ஊத்துனா ஆரி போனதெல்லாம் குடிச்சு விட்டு அடுத்த சண்டைக்கு போவோம் இல்லையா இருபத்தேழியும் ஒரு ரூமில் போய்ட்டு தள்ளி போடுறது கஞ்சிய சூடா சூடா ஊத்திபிட்டு எதுல எதுல வெள்ளி கிண்ணத்துலயா இல்ல தங்க கிண்ணத்திலயா மண்ணில குழி குழியா தோண்டி அப்படியும் கண்ணனுட்ட அன்பு இருந்தார் அவர் கண்ணனை பார்க்கும் கொஞ்சம் அவர் எடுத்து போனார் என்று சொல்றாங்க இல்லையா அது அப்படி இந்த சூடு சூடா இருந்தா அப்படி தொட்டு தொட்டு நக்கிட்டே இருக்கணும் இல்லையா அப்ப கேட்டாராம் சுசீலை என்னால தானே உனக்கு இந்த இருபத்தேழு குழந்தைனா என்னுடைய ஆசையே கொஞ்சம் அடக்கிருந்தேன்னா இவ்வளவு தூரம் இந்த துன்பம் உண்டா அப்படின்னு ஐயையோ இன்னும் ரெண்டு குழந்தை இருந்தா ரெண்டு பேருக்க சோறு கிடைக்கும் அந்த சோறு பருக்க மிச்சம் பாருங்க அதை எடுத்து திம்பாளம் இந்த இவர் கூட பிறந்தவர் பதினாலு குழந்தைகள் அவரும் சின்ன பிள்ளை மாதிரியே இருந்தாரு அந்த அம்மான் சின்ன பிள்ளை மாதிரியே இருந்தா நான் பாத்துருக்கேன் அவரும் ஹார்மோனிய வாசிப்பாரு இவங்க அப்பா ஹார்மோனிய வாசிப்பாரு அவர் சொன்னாரு அடே நீ யாரா இருக்கோ வாச்சா உனக்கும் அவருக்கு தாண்டா சூட்டபிள் இந்த தருமபுர சாமியாருக்கும் உனக்கு தாண்டா சூட்டபிள் விடாதனி அவரை நிட்டர் ஆமா கேளுங்க அவர் சொன்னபடியே என்ன விடல அவரு யாரோ விட சொன்னாங்க தருமபுர சாமியாரோ விட்டு நீ இந்த வந்துரு அப்படின்னு போட நான் அவருக்கு சேர்ந்து அவரோட சேர்ந்ததுக்கு என் பேரு வெளியே வந்தது அப்படின்ட்டு இருக்கார் ஒரே ஒரு குழந்தை புனிதவதி யார் அப்படின்னு வளர்த்தார் பெண்ணா இருந்த ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் திருமணத்துல குடும்பத்தில் பலவிதமான துன்பங்கள் இருந்தாலும் குடும்பத்தில் வாழறதுதான் சரின்னு நம்ம நாடு சாமி கூட தொல்லை குடும்பம் அப்படின்னர் சாமி கூட இல்லையா அப்படி இல்லறதுல பலவிதமான துன்பங்கள் இருந்தாலும் நம்ம பையன்களுக்கும் பெண்களுக்கும் கல்யாணம் பண்ண நம்ம தவற இல்லையா அந்த மாதிரி அந்த புனிதபதியாருக்கும் திருமணம் செய்தாங்க செல்லமா வளர்த்த பெண்ணு அதனால வெறிய வடியூருக்கு அனுப்ப அப்படின்னு சொல்லி தான் வீட்டுக்கிட்டயே ஒரு நல்ல வீடு கட்டி அதை வச்சுக்கிட்ட செய்யறது உண்டு இல்லையா அவருக்கும் அதே தொழில் செட்டியாரு இல்லையா ஒரு நாள் அந்த மரும பாக்கறதுக்கு ரெண்டு பேர் வந்தாங்க அவங்க வந்து ஒருத்தரை பார்க்க போமாட்டாங்க முன்னே எல்லாம் இப்பெல்லாம் எல்லா பழக்க வழக்கங்களும் கெட்டுப்போச்சு இல்லையா ஆமாம் ஒரு வீட்டுக்கு போனால் ஏதாவது வாங்கிட்டு போகணும் ஒருவேளை அவங்க வீட்டில் நம்ம சாப்பிட்டோம்னா எதுக்கு இது ஈடு இல்லையா ஆமாம் கோயில் பெரியவங்க சுவாமியார் குருநாதன் இவங்களெல்லாம் வெறுங்கையோட போய் குழந்தைகள் எல்லாம் வெறுங்கையோட பார்க்கக்கூடாது இந்த செட்டியாரை பார்க்க வந்தவங்க ரெண்டு மாம்பழம் ஆகிட்டு வந்தாங்க அதை கொண்டாந்து கொடுத்து பார்த்து விட்டு அந்த செட்டியாரை என்ன பண்ணால் கொண்டு வீட்டில் கொடுத்து போயிடா வாங்கிச்சிருந்தாங்க அப்ப முதல்ல எடுத்தவன சாதம் தான் சமைக்கிறது பின்னால்தான் கறி வகையெல்லாம் செய்யறது இப்ப இருக்கிற பெண்கள் என்ன பண்றாங்க செய்ய இப்ப இருக்கிற பெண்கள்லாம் முன்னாடி கறி வகையெல்லாம் செய்து விட்டு பின்னாலதான் சோறு வடங்கிட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டா சோறு ஆறாம இருக்கணும் கணவன் வரும்போது பின்னிறந்த பெண்கள்லாம் சோறு வடிச்சு விட்டு அப்புறம்தான் கறி எல்லாம் பண்றது ஏன் அப்படின்னு கேட்டா யாராவது வீட்டுக்கு வந்தா சுவாமியார்கள் வந்தா பெரியவங்க வந்தாங்கன்னா இந்த சாதத்தில் கொஞ்சத்தை வச்சு கொஞ்சம் மோரை ஊற்றி ஒரு ஊறுகாயை வச்சு சாப்பிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிடணும் கொஞ்சோண்டு கூட்டுருக்கு கொஞ்சோண்டு தோட்டல் இருக்கு ஒரு அப்பளம் இருக்கு இதை சாப்பிட்டு போங்க சாதம் இல்லை அப்படின்னு சொல்றது சரி இல்லை அல்லவா ஆமாம் பிரதானம் அன்ன முன்னிருந்தவன் தர்மத்தையே எண்ணிக்கொண்டிருந்தான் அதனால தோறு வடிச்சாங்க இன்னைக்கு தனக்கே மாத்திரம் வடிக்கிறான் அதனால பின்னால வடிக்கிறான் அன்னதானம் இல்லையா நான் சொல்லக்கூடாது சொல்றது தவறு ஆனா சொல்லாமல் இருக்க முடியல சொல்றேனேன்னு சொல்லி என்ன என் மேல வருத்தப்படாதீங்க தர்மபுரம் இடத்துல எனக்கு தெரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல நான் இந்த மடத்துக்கு வந்தேன் அப்ப எனக்கு வயசு பன்னெண்டு வேலைக்கு நூறு பேர் சாப்பிடுவோம் மத்தியம் ரெண்டு வேலை தான் சாப்பாடு மூணு வேலை கிடையாது துறவிகள் ஏழைகள் வாழ்க்கையில கஷ்டப்படுறவன் மடங்கள்ல வேலை பார்த்துட்டு இந்த சாப்பாடை சாப்பிட்டு உடம்பை வளர்த்துக்கிட்டு போவோம் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே திருமூலர் திருமந்திரம் அல்லவா நானும் அதுலதான் சாப்பிட்டுக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் படித்தேன் தேவார பாடசாலை ஒன்று வச்சாங்க அந்த தேவார பாடசாலையில் இருபது பையங்க நாங்கள் படித்தோம் மூணு வேலை சாப்பாடு உண்டு வேத பாடசாலை ஒன்று உண்டு தர்மபுரத்தில் இருபது பையங்க படித்தாங்க இரு பையனுங்களுக்கும் இருபது பையங்களுக்கும் சாப்பாடு உண்டு வருஷத்தில் நாலு வேட்டி நாலு தொண்டு கொடுப்பாங்க தர்மபுரத்தில் சனிக்கிழமை புதன்கிழமை இந்த தமிழர்ல அறத்தமிழர் நல்லெண்ணெய் கொடுப்பாங்க தேச்சு முழுக தேச்சு முழுகிறதுக்கு பாத்ரூம் கிடையாது காவேரிய தண்ணி போகுது பக்கத்தில் குளத்தில் தண்ணி இருக்கு கிணறுகள் இருக்கு தேவையே இல்லை ஆமா காவேரி கரை உரத்தில் தானே இருக்கு தெருமரம் இல்லையா ஆமாம் எனக்கு தெரிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு எழுபத்தொன்னு வரலையும் இந்த அன்னதானம் நடந்தது சொல்லவே வாய்ப்பில்லை சொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பல்ல அப்படி ஆக்கி போட்டாங்க அது எனக்கு பெரிய வருத்தம் இதுட்டாங்களே ஏழைகள் சோத்துக்கு இல்லாம நிக்கிறானே அது என்னைக்கு யார் சாதிப்படுத்த போறானோ அன்னை அந்த மடத்துக்கு நன்மை இல்லையா முப்பத்தி ஒண்ணுல வச்சாங்க இப்ப இருக்கிற சன்னிதானமும் தேவாரம் படிச்சவர்தான் அதையும் நிறுத்திவிட்டு நான் தேவாரம் படிச்சேன் என்ன தப்பு தேவாரம் பூரா இன்னைக்கு கேசத்துலயும் சீடியிலயும் வந்து உலகம் பூரா கேக்குது அவங்க போட்டு தோலும் அல்லவா உடல் வளர்த்தேன் வளர்த்தே இருபத்தி நாலாவது மகா சன்னிதானமும் இருபத்தி அஞ்சாவது மகா சன்னிதானமும் அந்த தேவாரியை வளர்த்து விட்டு போனாங்க போச்சே நூறு பேர் தவறாம சாப்பிடுவோம் எனக்கு தெரியும் இதற்கு முந்திருந்த பட்டார் சன்னதி யாராவது வந்தா சாப்பிட்டியா அப்படின்னு கேப்பா இருக்கு சாப்பிட்டதுன்னு சொன்னான்னா சாப்பிட்டு வா சாப்பிட்டு வாக்கி அப்புறம் பேசிக்கலாம் தேவார பாடசாலை வளரணும்னு சொல்லித்தான் எனக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய் பாடசாலைக்கு நான் கொடுத்தேன் அல்லவா தேவார பாடசாலை வச்சு இரநூறு இரநூறு ஓதுவார்கள் முந்நூறு ஓதுவார்கள் இந்த நாட்டுக்கு அவங்க கொடுத்துட்டு போனாங்க அது இல்லாமல் போயிடுச்சே யார் வந்து சரி பண்ண போறா கடவுள் ஒருத்தந்தான் வேற எவனாலும் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா என்று சொல்லி விட்டுடுறேன் இந்த பெண்டார் சன்னதிக்கு அந்த அறிவை கொடுக்கட்டும் என்று நான் வேண்டிக் கொள்றேன் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டதுனால என்ன தப்பு இன்னைக்கு அமெரிக்கா மது கொண்டு தேவாரம் கேட்குது அல்லவா இந்த தரும யாருக்கு போய் சேர்றோம் அவர்களுக்கு உண்டு அல்லவா அவரை கடவுள் என்று சொல்லி ஆமா தெரிந்தோறும் பிரார்த்தனையில சொல்றத நான் உங்கள்ட்ட சொல்லிட்டு அப்படி காரைக்காலமையார் சாதம் அடிச்சு வச்சிருந்தாங்க ஒரு சாமியார் வந்தார் சாதத்தை போட்டு கொஞ்சம் மோரை ஊத்தி மாம்பழம் ஒண்ண வச்சாங்க மாம்பழம் தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுங்கிறது நமக்கு மாம்பழ சீசனில் நமக்கு சாப்பிட்டு பழக்கம் இல்லையா அவர் சாப்பிட்டு போயிட்டார் கணவன் வந்தான் மத்தியானமரண்டு மணிக்கு வந்தான் சாப்பாடு போட்டா யார் புனிதவதி யார் சேக்கிடாரு வந்து பெண்களை வந்து அருவிகுதி போட்டுதான் சொல்லுவார் மங்கையற்கரசி யார் மங்கையர்கியார் திலகவதி யார் அப்படின்னு பெண்களுக்கு அவ்வளவு பெருமை கொடுத்து வச்சிருந்தார் பெருமான் தெய்வ சேக்கிட பெருமான் கொடுக்கல நம்ம நாடு இருந்தது இருந்தது சாப்பிட்டான் இந்த ஒரு மாம்பழத்தை அவன் இலையில வச்சாங்க பார்த்தான் ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாம்பழம் ரொம்ப நல்லா இருக்கு செண்டு கொடுத்து விட்டனே இன்னொன்னு கொண்டான்னு கேட்டு விட்டான் கேட்டுருக்க கூடாது ரெண்டு கொடுத்து விட்டனே திரியும் சாப்பிடறீ இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அவன் சொல்லிருக்கணும் இல்லையா ஆமா சொல்லி இருந்தா அந்த கதை முடிஞ்சு போயிருக்கும் ராமனுக்கு பட்டாபட்சம் ஆயிருந்ததுன்னா ராமாயணம் நீளுமா நீளாவாது தொலைஞ்சிருக்கும் அத்தோட இல்லையா சரி இவன் போனானே காட்டுக்கு அத்தோட திரும்பி வந்தானா இலங்கைக்கு இல்லையா ஆமா அந்த மாதிரி இன்னொன்னு கொடுத்தனே அதையும் வையின்னு கேட்டுவிட்டான் இவன் கேட்டு இருக்க கூடாது இவன் என்ன பண்ண ஒரு சிவனடியார் வந்தாரு அவருக்கு வச்சுட்டேன்னு சொன்ன தப்புன்னு இல்லை தப்பு இல்லையே இல்ல இந்த அம்மாவே சாப்பிட்டு இருந்தாலும் தப்பு ஒண்ணும் இல்லை கணவன் கொடுத்தத அனுமதி இல்லாமல் வேறொருத்தருக்கு கொடுத்தது தப்போடு நினைச்சாங்க இன்னொரு மாம்பழம் கேட்கிறானே என்ன பண்ணலாம் அடுக்கலைக்குள்ள போய் பரமேஸ்வரா அவர் கொடுத்து வச்சது உண்மைதான் அவரை கேட்காம இன்னொருத்தருக்கு நான் கொடுத்து விட்டேன் இப்ப அவன் இன்னொரு மாம்பழத்தையும் கேட்கறான் அப்படின்னு சொன்னபோது கையில ஒரு மாம்பழம் வந்து கையில மாம்பழம் வந்து இத கொண்டி நாமுடைய இலையில வச்சிட்டாங்க சாப்பிட்டு பார்த்தான் புனிதவதி மின்னச்சாட்ட மாம்பழத்துக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்க அது இதை விட நிப்பா இருக்க அப்படின்னு கேட்டுட்டான் இயற்கையில தான் கேட்டாம இல்லையா இயற்க மறைக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை சிவன் தந்தது சிவன் தந்தானா நீங்க கொடுத்த மாம்பழத்தை ஒரு சிவனடியா இருக்க கொடுத்துட்டேன் இப்ப நான் கேட்டேன் சிவன் கொடுத்தாரு அதுதான் இந்த மாம்பழ இவன் மாம்பழம் கொடுக்கற அளவுக்கு நீ உனக்கு தகுதி இருக்கா அப்பன்னா நீ எனக்கு மனைவியா இருக்கலாமா அப்படின்னு நினைச்சுட்டான் இதுவும் தப்புன்னு சொல்றதா ரைட்டு சொல்றதா இவனுடைய திருவிளையாடும் அவ்வளவுதான் இந்த பெண்ணோட நாம வாடுறது தப்புன்னு நினைச்சோம் நினைச்சிருக்கப்படாது நினைச்சிருக்கப்படாது நினைச்சுட்டான் இவளை விட்டு நாம எப்படியாவது பிரிஞ்சு போயிடணும்னு நினைச்சுட்டான் பிரிஞ்சும் போயிட்டான் இந்த அம்மாவை விட்டுட்டு வேற ஒரு கல்யாணமும் பண்ணிக்கிட்டான் அதுக்கு ஒரு குழந்தையும் இருக்கு கதை எப்படி போயிட்டு பாருங்க இது தெரிஞ்சது காரைக்கால் அம்மையார் புனிதபரியாருடைய குடும்பத்துக்கு இது தெரிஞ்சது நேரம் இந்த அம்மாவை அழைச்சிக்கிட்டு போய் அவன் மதுரையில இருந்தான் இந்த அம்மாவோட ஆம்படைய அழைச்சிட்டு போய் என்னடா ஆம்படைய பொம் பொம் விட்டுட்டு வேறொரு கல்யாணத்தை பண்ணிட்டு இப்படி இருக்கியே அப்படின்னு சொன்னாங்க அவன் சொன்னா இது பெண்ண இது இது தெய்வம் இது தெய்வம் அதனால்தான் நான் அவளை விட்டு நான் பிரிஞ்சேன் எனக்கு ஒரு பெண் குழந்தை அதுக்கு புனிதபதியாருன்னு நான் பெயர் வச்சிருக்கேன் அப்படின்னு எந்திரிச்சு வந்து நெடுங்க நெடுஞ்சாங்கனே விழுந்து கும்பிட்டானே அவன் விழுந்து கும்பிட்டா எல்லாருமே விழுந்து கும்பிடுங்கட்டான் எப்படி அதனால நான் இந்த அம்மாவோட வாழறது நல்லது இல்லைன்னு இந்த அம்மா என்ன பண்ணாங்க இந்த உடம்பு கணவனுக்காகத்தானே கொடுக்கப்பட்டது இப்போ அவன் என் கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டானே ஆனதுனாலே இந்த உடம்பு எனக்கு வேண்டாம் கை காலு தசை உடம்பு சேப்பு உடம்பு ரவுண்ட மூஞ்சி நல்ல கண்ணு நல்ல மூக்கு நல்ல வாய் எப்படியோடு அழகா இருந்தா தானே வேற ஒருத்தன் விரும்புவான் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம் அல்லவா கடவுளே இந்த உடம்பு அவன் விரும்பல பேர் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அது பேரையும் என் பேரை வச்சுப்பான் இந்த உடம்பு என்னத்துக்கு இருக்கணுமே விரும்ப மாட்டா கேட்டா பேய் வடிவத்தை கொடுத்துட்டான் அடியார் வேண்டுவதை கொடுக்க வேண்டியது அவனுடைய கடமை இல்லையா ஆமா நான் நினைச்சேன் ஒரு காலத்துல என்னடா தேவாரத்தை எல்லாரும் கேட்க மாட்டேங்கிறாங்களே திருவாசகத்தை ஒருத்தரும் கேட்க மாட்டேங்கிறாங்களே பாடலாம் நல்லாத்தானே இருக்கு நாம கூட நல்லாத்தானே பாடுறோம் அப்படின்னு நினைச்சேன் என்னென்னமோ பண்ணினேன் கடவுள் பார்த்தான் போட பைத்தியக்கார நான் செய்ய போறண்டா ஒரு வேலை அந்த வேலையிலண்டா இது நடக்கும் ஒன்னால அது முடியாது என்ன பண்ணா அதை கேசட் வடிவத்துல எடுத்தான் இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கிறவன் பூரா கேட்கறான் துபாயில் இருக்கிறவன் கேக்கிறான் இது தர்மூரம் சாமனாரன் செய்ததா இல்ல கம்பெனிக்காரன் செய்ததா பரமசிவனுடைய திருவிளையாடு ஆமா இப்ப நாலு மாசமா என்னால பாட முடியாம வீட்டை விட உட்காந்துருக்கேன் நான் பாட்டுக்காரனா பன்னெண்டு இரநூறுந்து தேவாரம் பூரா அப்படின்னு நினைச்சு பாக்கிறேன் நான் தர்மரம் பண்டார் சனையை இவ்வளவு இவ்வளவு பாட்டு எப்படிரா நீ பாடினே அப்படின்னு நான் பாடல அப்படின்னுட்ட பாட்டு வித்தால் ஆறு ஒருவர் பாடாதாரை பாட்டுவித்தால் ஆறு ஒருவர் ஆடாதாரே அடக்குவித்தால் ஆறு ஒருவர் அடங்காதாரே ஓட்டுவித்தால் ஆறு ஒருவர் ஓடாதாரே உருகுவித்தால் ஆறு ஒருவர் உருகாதாரே பாட்டு வித்தால் ஆறு பாடாதாரே பணிவித்தால் ஆறு ஒருவர் பணியாதாரே காட்டுவித்தால் ஆறு ஒருவர் காணாதாரே காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாக்காளே என்பது நாவுக்கரசருடைய வாக்கு இந்த வாக்கு பலிக்கணும் அதுக்காக தான் பாட வச்சோம் ஆமா ஆக பேய் வடிவம் கேட்டானா கொடுத்துட்டான் எல்லாரும் எட்ட ஓடி போட்டான் எல்லாரும் எட்ட ஓடிப்பிட்டோம் திருத்தொண்ட தொகையில் காரைக்காலையாருனோ புனிதவதியாருனோ இல்ல ஆமா சுந்தரர் சொல்லல அப்படி திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரையன்று அடியார்க்கும் அடியேன் பெருநம்பி குடச்சலன் அடியாருக்கும் அடியேன் பெருமிழலை குறும்பர்க்கும் பேயாருக்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரமுத்து சுவாமிகள் பேயார்ன்னு தான் சொன்னார் ஏன் அந்த அம்மா அதைத்தான் பிரியமா கேட்டாங்க இதை கண்டு எல்லாரும் ஓடணும் பேயின் கிட்ட வருவான் இல்லையா இந்த அம்மா கைலாய மறைக்கு போனாங்க தலையால நடந்து போனாங்க கையிலே மலைக்கு போனாங்க தாயும் தந்தையும் கிடையாது பிறப்பு இறப்பு இல்லாதவன் பரமசிவன் அம்மா அப்படின்னு கூப்பிட்டான் அம்மா இவ திருப்பி அப்பா என்ன முறை அவன் அம்மானு கூப்பிடுறான் இந்த அம்மா அப்பான்னு அம்மாவுக்கு கூட தம்பி குழந்தைன்னு தானே வாடா குழந்தைன்னு சொல்லியிருக்கணும் முறைமையை பாருங்க பான்னுடைய ஆட்டத்தை நான் பார்க்கணும்ப்பா உன்னுடைய ஆடலையை நான் பார்க்கணும் நீ கேட்டதெல்லாம் கொடுத்துட்ட இந்த உன்னுடைய ஆடலை நான் பார்த்து விட்டேனே ஆனால் என்னுடைய பிறவி முழுமை பெறும் கைலாயிரம் அண்ணா நல்லா இருக்காதும்மா நீ சிதம்பரத்துக்கு வான்னு சொல்லல மதுரைக்கு வான்னு சொல்லல திருநெல்வேலிக்கு வான்னு சொல்லல திருவாலங்காட்டுக்கு வாம எங்க ஆட்டம் காலை தூக்கவே முடியாது ஆடுவேன் பேய்கள் பாடும் காட்டுல ஆடுவேன் ாட்டுக்கு வந்தாங்க ஆடிதான் பார்த்தாங்க கேட்டாங்க கடவுள் ஒரு வரம் கேட்டாங்க அவனா கேட்டதெல்லாம் கொடுக்கட்டாங்க நான் பிறக்கப்படாத அப்படி பிறந்துட்டா ஒன்னும் மறக்கப்படாது உன்னுடைய திருவடிங்கீழிலேயே நான் இருக்கணும் நான் பாடிக்கிட்டே இருக்கணும் நீ ஆடிக்கிட்டே இருக்கணும் இதுதான் எனக்கு தேவை இவ்வளவு தானே நீ பாடப்போற நான் ஆட போறேன் அவ்வளவுதானே பெரிய புறான பாடம் அபூர்வமான பாடும் இதுக்கு காசுகிசு உண்டா விலை உண்டா இன்ப அன்பு வேண்டி பிற வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மதவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க இப்பவும் திருவாலங்காட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பேய் வடிவும் உட்கார்ந்துருக்கும் பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா ஆமாம் ஆ கிட்டவே இருக்கு பக்கத்திலே இருக்கு பிரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிரவாமே வேண்டோம் வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேன் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா ஆடும் போதும் அடியின் கீழ் இருக்க என்றாம் கொடுக்கிறானே கொடுக்க வேண்டியதுதானே இப்போ இல்லையா சரிமாய்டம் அவன் ஆடுகிறான் பிரியான சம்பந்தருக்கு முந்தி இருந்தவங்க காரைக்கால் அம்மையார் ஆமா இயல் புலவர்னா அவளுக்கு இசை தெரியாது திருக்குறள் திருவள்ளுவர் இயல் புலவர் பாக்கி ஏனைய புலவர்கள்லாம் இயல்புலவர்கள் தான் சீவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் இதெல்லாம் இயல் புலவர்கள் இயலும் இசையும் தெரிந்தவர்கள் தான் இயல் இசை புலவர்னு சொல்றது இப்ப திரியான சமுதர் இயல் புலவர் திருநாவுக்கரசர் இயல் புலவர் சுந்தரர் இயலிசை புலவர் மாணிக்கவாசர் இயலிசை புலவர் இவங்களுக்கெல்லாம் முன்னாடி இருந்தவர் கார காலம் குண்டு வயிற்று பங்கி சிவந்து மக்கள் நீண்டு தங்கி அலறி உலரு காட்டில் காசிலையை அங்கங்குடிந்தன ஆடு எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே ங்கி நரம்பு கண்டி வயிற்றுந்தி அங்க அம்மாவே காரைக்கார்பேன்னு சொல்லிட்டாங்க செப்பிய செந்தமிழ் பத்து அல்லார் சிவகதி சேர்ந்து இன்பம் எங்குவே இது இயலும் இசையும் சேர்ந்து மூணாவது நூற்றாண்டும் அஞ்சாவது நூற்றாண்டோ லியோவர்கள் இருந்தவர்கள் கொஞ்சம் ஆராய்ச்சியில தப்பு இருக்கலாம் இன்னொரு பதியம் பாடினாங்க அவங்க பாடினது ரெண்டே பதியம்தான் கொங்கை திறங்கின்னு ஒரு பாட்டு அது ராகம் கம்பீரண்டாட்டை ஆமா அதுக்கு அடுத்தபடி ஒரு பதியம் பாடுறாங்க இதுக்கெல்லாம் மூத்த திருப்பதிகம்னு பேர் ஏன் மூத்த திருப்பதிகம் பேர் வச்சாங்க கேட்டா சமயத்துல நம்மளை விட நல்ல பிடிப்புல நல்ல அழுத்தத்துல நல்ல ஒழுங்குல தெரிந்திருக்கிறாங்க ஆமா இல்ல ஆமா நாம அதுல சைபராத்தான் இருக்கும் சைபரா சைபராத்தான் இருக்கும் சைபர் சைபர் சைபராத்தான் இருக்கும் மதத்துக்காக வாழறோம் நம்மள இருக்கிறவங்க அது இல்லை அதுலயும் இந்த தெய்வீக பாடல்கள்ல ரொம்ப மோசம் பண்றாங்க தேவார தருவாசனத்தை ஆதரிப்பதில்லை கேட்பதில்லை பாடுறவனுக்கு ஒரு உதவி செய்வதில்லை அதை வளருவதற்கு வழி செய்வதில்லை அப்படின்லாம் இருக்காங்க அது நல்லதல்ல அது நல்லதல்ல அது கடமையில ஒன்று அல்லவா ஆமா இருபத்தஞ்சாவது பண்டார் சன்னதி தர்மத்தில் இருந்தவர் அவருடைய குவாலிபிகேஷன் போர்த்து கிளாஸ் தேவார பாடசாலையில தேவாரம் படித்தாங்க பண்டார்த்த நதியா வந்துட்டாங்க நான் கூட போர்த்து கிளாஸ் வரைக்கும் தான் படித்தேன் ஏன் என் குடும்பத்தினுடைய நிலை அப்படி அப்புறம் தேவார பாடசாலையில தேவாரம் படித்த அவர் தான் தேவார பாடசாலைய வச்சார் அந்த இருபத்தி அஞ்சாவது இருபத்தி நாலாவது பண்றாரு ஆமாம் சமயத்து எப்படி வளர்த்தார் பார்த்தீங்களா அவர் படிக்காதவர்தான் ஃபோர்த்து கிளாஸ் தானே நம்ம சொல்ல முடியுமா அவரை தீர்க்க தரிசி இல்லையா ஆமாம் நான் அவர்ட்ட தொண்டூடியம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் தேவாரம் படிக்க போகிறேன் வேலையன் பண்ணிடுறேன் ஏழாயிரம் தெரியுமா சாமியா இருக்க எதாவது லூசா போய்ட்டா முப்பது ரூபாய்க்கு என்ன பத்தாயிரம் ரூபாயா இன்னைக்கு ஏழாயிரத்தி ஐநூறுவா என்னமோ முப்பது ரூபாய் முப்பது ரூபாய் நான் ஒரு காது பதினஞ்சு ரூபாய்க்கு ஒரு ரெண்டு தோடு வாங்கி போட்டுக்கணும் ஏடு தோடு ஆமா எனக்கு ஏழாயிரம் ரூபாய் சம்பளம் ஆமா நீ ஒழுங்க சாப்பாடு நான் தேவாரம் போறேன்னு சொன்னேன் அப்படியா என்ன கிட்ட பார்த்தவன் எனக்கு வேட்டி த போட்டவன் எனக்கு கவுபீனம் துவச்சு போட்டவன் தேவாரம் படிக்க போறேன்னு சொல்றான் போயிட்டு வா போயிட்டு என்ன தப்பு தப்பு அல்லவா ஆமா அவர்கிட்ட நான் வேலை பார்த்தது பெருசு இல்லை அவர்கிட்ட கத்துக்கிட்டதுதான் பெருசு வாழ்க்கை முறையை அவர்கிட்ட நான் கத்துக்கின ஒன்னே ஒன்னு சொல்றேன் காசுல ரொம்ப குறிக்கோளா இருப்பாங்க அவங்க ஆமா உனக்கு வேண்டிய பொருள் இது பத்து ரூபா பெரும் 15 ரூபாய் சொன்னால்னா கொடுத்து வாங்கிவிடு உனக்கு வேண்டிய பொருள் பத்து ரூபாய் பெறக்கூடியது பதினஞ்சு ரூபாய் சொன்னாலும் வாங்கிவிடு இது உனக்கு வேண்டாத பொருள் பத்து ரூபாய் பெறுகிறது இரண்டு ரூபாய்க்கு கொடுக்குறான் வாங்காதேம்பர் அடிக்கடி எ அனுபவம் பார்த்தீங்களா இந்த மாதிரி எத்தனையோ அனுபவம் என்னுடைய வாழ்க்கை நான் நடத்துறேன்னு சொன்ன அதுக்கு காரணம் அவர் ஆமா என்ன தப்பு அதனால அன்னைக்கு இருந்த அவர்கள் இந்த தேவாரத்தை வளர்த்துட்டு போனாங்க இன்னைக்கு தேவாரத்தை யார் வளர்ப்பானு நான் ஏங்கி திடீரென் அண்ணந்து தம்மனாய் இருந்தார் வளர்த்துட்டு போனார் தேவாரம் பூரா பொருட்டு பண்ணார் நாற்பது கோயில்களில் நாற்பது ஓதுவார் வச்சார் அவர் பத்து ஊர் பதினஞ்சு ஊர்ல ராத்திரி பூரா தேவாரம் பாட வச்சு கேட்டார் வளர்த்தார்கள் வளர்க்கறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு ஏங்கி தவிக்கிறேன் நான் இன்னைக்கு அருணந்த தம்பரான இல்லையே இருபத்தஞ்சாவது மகாசனி இருபத்தி நாலாவது மகாசனிதான இல்லையே நினைக்கிறேன் இல்லையா அன்னைக்கு இருந்த சைபர்கள் இதுல படிச்சு பார்த்துபிட்டு மூத்த திருப்பதியம்னு பேர் வச்சாங்க இல்லையா ஆமா எவ்வளவு கிட்டியா தான பாருங்க இந்த மாதிரி சுடுகாட்டில தானே இருக்காங்க பேய் தானே இல்லையா இந்த சுடுகாடு எப்படி இருக்குன்னு சொல்றாங்க கிஞானத்து மன்ற திருநாக்கலாம் மாட மாளிகையில் இருந்தவங்க மாட மாளிகையை பற்றி தான் சொல்லிட்டாங்க இந்த அம்மா சுடுகாட்டில் இருந்தவங்க பேயோட இருந்தாங்க கொங்கை திறங்கி நரம்பெழுந்து குண்டுகண் மண்பர் கொழிவையிற்று பங்கி சிவந்து பற்கள் நீண்டு பரடயர் நீள் களைக்காக ஒரு பெண் பேய் ஒரு பெண்பேயினுடைய லட்சணத்தை சொல்றாரு இந்த அம்மா பெண் பேயினுடைய லட்சணத்தை சொல்லுகிற நூல் இது இதுக்கு மூத்த திருப்பதி எம் பேர் படர்ந்து ஏன் இந்த அம்மா இருக்கிற இடம் சுடுகாடு அவன் சுடுகாடுல ஆடுறான் இந்த அம்மாவும் அங்க போயிருக்காங்க அது தான் பாடியாகணும் இல்லையா ஆமா சுட்ட சுடலை சூர்ந்த கடற் பட்ட பிணங்கள் பறந்த காட்டில் பறிபோல் விழிகள் கொட்ட முழவம் குளிபாட குழக நாடுமே எட்டி இளவம் நீகை சூறை தாரை படந்த சுட்ட சுடலை சு கள்ளி கூடும் மதியம் சார் திருநடம் ஆடும் பெருமான அருடா பெற்றார் அறவாதே எனக்கில் பண துன்மை சுந்தர்பாடி பாடல் பத்து பாடி பாட காவம் அவனு பாடி பத்து பாட்டு பத்து பாட்டு இருக்கு இதுல பத்து பாட்டு இல்லையா உண்மையை உணர்ந்தவர்கள் பே என்று தனக்கு கடவுள் பேர் கொடுத்துட்டானேன்னு அந்த அம்மா நினைக்கல அத பிரசாதமா நினைக்கிறாங்க நம்மள ஒருத்தர் உண்டு இல்லை நம்மகிட்ட ஒருத்தர் இருக்காரு இல்லையா பித்துக்குளி முருகதாஸ் இந்த பித்துக்குழிங்கிற பேரை யார் கொடுத்தது அவரே தான் வச்சுக்கினார் ஏன் தன்னுடைய செய்கை எப்படி ஆமா பித்துக்குழி முருகதாஸ் இருக்காங்க மகாப்சி பேரறிவாளன் சந்தேகமே கிடையாது முருகதாஸ் ஏன் அத பிரசாதமா நினைச்சுக்கிட்டாரு தன்னுடைய செய்கை இப்படித்தான் இருக்கிறது நாம பாடுறது பைத்தியம் குடித்தனமா தான் இருக்கிறது நினைச்சாரு பித்துக்குலி முருகதாஸ் பேர் வச்சு விட்டாரு இருக்காங்க ரொம்ப உடம்பு சரி இல்லாம இருக்காங்க இருக்காங்க அந்த மாதிரி காரைக்கார் இது ரெண்டாச்சா அப்புறம் நூறு பாட்டு கொண்ட ஒரு நூல் எழுதியிருக்காங்க இந்த அம்மா Ha la la la ta na la la la la la parandu molibayndha binllam kaadal sirandhu nin sevadiye deundhen கண்டத்துவர் பெருமானேந்து தீர்ப்பது அற்புத திரு அந்தாதின்னு இருக்கு பேர் அற்புத திரு அந்தாதின்னு பேர் அந்த கொங்கை திரங்கி என்பதுல பத்து பாட்டு எட்டி இளவங்குறதுல ஒரு பத்து பாட்டு இந்தாண்டு அற்புத திருவந்தாதியன்று ஒரு நூறு பாட்டு இது அவ்வளோ ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் ரெக்கார்டில் இருக்கு ரெக்கார்டில் இருக்கு ஆமாம் யாருக்காக எனக்காக ஆமாம் நீங்கள் வாங்கி கேட்க வேண்டியது உங்களுடைய பொருள் வரலவா அற்புதமான பாடல் சங்கரனை சாழ்ந்த சடையானை அச்சடை மேல் பொங்கரவும் வைத்து உகந்த புண்ணியனே அங்கு ஒரு நாள் ஆ என்று ஆழாமை காப்பானை எப்பொழுதும் ஓவாது நெஞ்சே முறை பிடர்களையாரேனும் நமக்கு இறங்காரேனும் அறிவணியாரேனும் Shudar unruvil, envera koolat, eri aadun emma anark, Anbu aradu ennengju avarkku, Anbu aradu ennengju avarkku. என்னுடைய நாக்கு திருத்தேனே அப்படிங்கிறார் தீந்தமிழால் என்னுடைய நாக்கை திருத்தேனே என்னுடைய நாக்கு திருந்தது இந்த தீந்தமிழ்னால தான் இல்லையா இது புன்னாக்கு அனந்த ஒரு தீர்க்க தரிசி அவர் சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ரெண்டுல அடே சுவாமிநாதா உனக்கு தங்கம் மாதிரி இருக்குடா சாரீரம் தங்கம் மாதிரி இருக்குடா தேவாரம் பாடுறா தேவாரம் பாடுறா சினிவா பாட்டு பாடுறீயே ஒன்று இருந்திடும் போதே நீலே இதான் பாடிக்கிட்டே இருப்பேன் அப்ப தியாகராஜ பாபு சங்கீதத்துக்கு மிகப்பெரிய தொண்டு செய்தவர் தியாகராஜ பாபு ஆமா சாரீரமா அது வைர கோவைகள் அவர் சாரீரம் இப்பவும் இருக்கு சீடி இருக்கு பிள்ளையர்லாம் வந்திருக்கு கடவுளே கடவுள் எல்லாம் அழகாத அப்படின்னு ஒரு பாட்டு பாட்டு ஒரு சினிமாவில் தேவகான அவர் பாட்டை கேட்டுதான் நான் பாடணும் நினைச்சேன் வரப்போறது கிடையாது என்னென்ன பாட்டெல்லாம் வருது எல்லாம் வருது இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடல்கள் இடம்பெற்றிருக்கிறது அதை தேடி எடுத்து நமக்கு சேர்த்து கொடுத்தவர் நம்பி ஆண்டார் நம்பி அந்த புண்ணியமா செய்துட்டு செய்த வேறு இல்லையா இதெல்லாம் தேடி எடுத்து கொடுத்துட்டு போனாங்களே ராஜராஜ சோழனும் இதை நம்பியாண்டார் நம்பியும் அல்லவா ஆமா செய்வ திருமுறைகள் இப்படி இனிக்கிற திருமுறைகள் தெய்வீக திருமுறைகள் இது நமக்கு கிடைத்தற்கரிய சொத்து இதனை படிக்கவும் பாடவும் வேண்டியது நம்மளுடைய கடமை என்று சொல்லி இன்னைக்கு காரைக்கால மையாரை சொல்லணும் என்னுடைய கடப்பாடு அது உங்களுக்கு நினைவூட்டினேன் நினைவூட்டும் போது எதேனும் தவறான சொற்கள் சொல்லி இருக்கலாம் மன்னித்து விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இவ்வளவு நாடி பொறுமையோடு இருந்த உங்களை நான் வணங்கி கேட்டுக்கொள்ளுகிறேன் நாடு எங்க போகுதுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல எங்க பார்த்தாலும் கொலை எங்க பார்த்தாலும் கொள்ளை எங்க பார்த்தாலும் திருட்டு இதை எப்படி நாம வாழப்போறோம் நல்ல வேலையா நம்ம நாட்டில் இந்த மாதிரி காணும் கடவுளே இவங்களுக்கெல்லாம் தீர்ப்பு சொல்லுவானாக